அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற திட்டம் அல்லது அமைப்பின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து தெளிந்து வருகிறோம் என்று நான் நம்புகிறேன் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து செயல்வகை வலியறிதல் காலமறிதல் இடன் அறிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் சுற்றம் தழால் பொச்சாவாமை ஆகிய எட்டு அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு இயன்றவரை பொருள் அறிந்திருக்கிறோம் இனி திருவள்ளுவரின் திருவருள் துணை கொண்டு திருக்குறளில் அறுபதாவது அதிகாரமாகிய ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் மனம் தளர்ச்சி அடையாமல் காரியம் செய்வதன் பொருட்டு உள்ள கிளர்ச்சியை பெற்றிருத்தல் என்பதுதான் ஊக்கம் உடைமை ஆகும் ஊக்கத்தை நம் உடைமையாக அதாவது நமக்கு உரிய தன்மையாக நாம் கொள்ள வேண்டும் ஊக்கம் என்பது உள்ளத்தில் உண்டாகும் கிளர்ச்சி என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது காரியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எந்தூசியாசம் என்றும் ஒரு பேஷன் என்றும் ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இந்த அதிகார முறைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் இதற்கு வேறாக அதாவது இதை பிராக்கெட்டில் போடணும் நான் சொல்கிறேன் இந்த கருத்தை அதில் ஒரு ஆர்டர் இருக்குது இந்த அதிகாரத்தில் ஒரு முறை இருக்குது அந்த முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அரசன் ஒற்றர் மூலம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் அந்த தெரிஞ்சு கொண்ட விஷயத்தை மனசில் வைத்து கொண்டு திறம்பட செய்வதற்கு ஊக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் மிக மிக அவசியம் ஆகையினால் திருக்குறளில் ஊக்கமுடைமைங்கிற இந்த அதிகாரம் ஒற்றாடலுக்கு பிறகு அமைந்திருக்கிறது இனி நாம் நம்முடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் நாம் செயல் நலத்தின் கீழ் இந்த அதிகாரத்தின் குரட்பாக்களை இப்பொழுது ஆராயத் தொடங்கியிருக்கிறோம் மனம் தளர்ச்சி அடையாமல் செயல் புரிவதற்காக உள்ள கிளர்ச்சியை உற்சாகத்தை உடையவராக இருப்பதுதான் ஊக்கமுடைமை எனப்படும் என்று நாம் பார்த்தோம் முயற்சி தாள ஊக்கம் உந்துதல் உத்தியோகம் இயற்றல் உயற்று உழப்பு ஆழ்வினை உற்சாகம் உள்ள கிளர்ச்சி மன இவை அனைத்தும் ஒரே பொருளை அதாவது உணர்ச்சியை குறிக்கும் சொற்களாகும் இது உணர்ச்சியில் ஒரு அம்சம் இது சூடாமணி நிகண்டு அப்படிங்கிற தமிழ்நூலில் இதை பார்க்கலாம் இந்த அதிகாரத்தில் ஊக்கத்தோட சிறப்பு ஊக்கம் உடையவர்களுடைய உயர்வு அல்லது மேன்மை ஊக்கம் இல்லாதவர்களுடைய இழிவு குறைபாடு இவைகளெல்லாம் நன்றாக உபதேசிக்கப்பட்டு இருக்கின்றன ஊக்கமானது எல்லா விஷயத்திலும் உயர்ந்தது அந்த ஊக்கத்தை எதில் பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஊக்கம் வந்து சரியான குறிக்கோளை நோக்கிச் செல்லுமே ஆனால் அது தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் பெரும் நன்மையை விளைவிக்கும் என்பதில் யாதொரு ஐயமும் யாருக்கும் இருக்க முடியாது ஊக்கம்ங்கிற குணத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அது கலக்கத்தை நீக்கக்கூடியது ஊக்கமானது எல்லா பொருளிலும் சிறந்தது நிலையானது கலக்கமடைய செய்யாதது பொருளை தானே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது என்று ஊக்கமுடைமையினுடைய சிறப்பையும் ஊக்கத்தின் அளவுக்கேற்ற உயர்வை பெறுவதும் உயர்வு பெறும் எண்ணத்தை விடாது எண்ணுவதும் உயர்வுக்கு அழிவு வந்த போதும் கலங்காமல் முயலுதல் என்று ஊக்கமுடையவருடைய உயர்வையும் ஊக்கம் இல்லாதவர்கள் உலகில் மதிப்படைய மாட்டார்கள் எதிரிகளுக்கு பயப்படுவார்கள் மரத்தைப் போல ஜடமாக இருப்பார்கள் என்று ஊக்கமில்லாதவர்களை இகழ்ந்தும் இந்த அதிகாரத்திலே திருவள்ளுவர் நமக்கு உபதேசித்து அருள்கிறார் நாளை தொடர்ந்து மேலும் கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை